حدیث, <काँग> बिन मालिक ஒன்பது மாளிக ரூசல்லாம் அவர்கள் மூன்று விரல்களால் சாப்பிட்டதையும் சாப்பிட்டு முடித்ததும் அதை அவர்கள் சூப்பியதையும் நான் பார்த்துள்ளேன் முஸ்லிம் இரண்டு பூஜ்ஜியம் மூன்று இரண்டு